வெளிச்சம் அதிகாரம் 5, முதல் 3 வசனங்கள் வெளிச்சம்சனங்கள் காத்தன் பாகம் 1 யாவை தேவன் என் 5 ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்றில் மோசேக்கு ஒரு தெளிவான கட்டளையை கொடுத்தார் கடுமையான தோல் வியாதியால் தீட்டுப்பட்டவர்கள் அதாவது உடலில் தொடர்ந்து ஏதேனும் வடிந்து உள்ளவர்கள் மற்றும் என அனைவரையும் இஸ்ரேல் மக்கள் பாளையத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் இந்த அறிவுரை ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு மட்டும் வழங்கப்படவில்லை இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாகவே பொருந்தும் அதற்கான காரணமும் தெளிவாக கூறப்பட்டது யாவை தேவன் தாமே தமது மக்கள் நடுவில் வாழ்ந்ததால் அவர்கள் பாளையத்தை பாளையத்திற்கு வெளியே வைக்கப்பட வேண்டும் இது இந்த பயணத்தில் ஒரு முக்கியமான தருணம் இஸ்ரேல் வெறும் பயணம் செய்யும் ஒரு தேசமாக மட்டும் இருக்கவில்லை இஸ்ரேல் என்பது தேவனுடைய பிரசனத்தை மையமாக கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு பாளையம் ஆசாரிப்பு கூடாரம் நடுவில் இருந்தது அதை காவல் காத்தனர் மேலும் கோத்திரங்கள் வரிசையான பிரிவுகளாக பாளையம் இறங்கின ஒரு பரிசு என்பதையும் கொண்டு வருகிறது என்பதையும் இஸ்ரேலர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் தேவன் மையத்தில் வாசம் செய்யும் பொழுது அந்த பாளையத்தை மற்ற எந்த பாளையத்தை போலவும் சாதாரணமாக நடத்த முடியாது பாளையம் தீட்டுப்படுவதில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த கட்டளை வெறும் நோய் அல்லது சுகாதாரம் பற்றியது மட்டுமல்ல அது யாவேதேவன் வாசம் செய்யும் இடத்தின் பரிசுத்தத்தை பற்றியதாகும் முதலாவதாக குறிப்பிடப்பட்ட குழு குஷ்டரோகம் போன்ற வியாதி உள்ளவர்கள் நவீன மருத்துவம் குஷ்டரோகம் என்று அழைப்பதை மட்டும் இது குறிக்கவில்லை வேதாகமத்தில் இந்த பிரிவில் கண்களுக்கு தெரியும் பல நோய் வியாதிகளும் அடங்கும் இவை வெள்ளை நிற புள்ளிகள் வீக்கம் செதில்கள் போன்ற புண்கள் ஆழமான தோல் தொற்றுகள் அல்லது சிவப்பு வெள்ளை நிற புள்ளிகளாக இருக்கலாம் லேவிராகமம் பதிமூன்று மற்றும் பதினான்காம் அதிகாரங்களில் இந்த நிலைமைகளை பற்றி தேவன் ஏற்கனவே விரிவான அறிவுரைகளை வழங்கியிருந்தார் அந்த நபர் பரிசோதிக்கப்பட்டு காலப்போக்கில் கண்காணிக்கப்பட்டு தேவனுடைய அறிவுரைகளின்படி சுத்தமானவர் என்றோ அல்லது தீட்டுப்பட்டவர் என்றோ அறிவிக்கப்பட்டார் இங்கே முக்கிய விஷயம் என்னவென்றால் அந்த வியாதி கண்களுக்கு தெரிவதாக இருந்தது மேலும் ஒரு நபர் பரிசுத்திற்கு ஏதேனும் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள எபிரிய வார்த்தை பெரும்பாலும் அசாதாரணமான அல்லது தொடர்ந்து உடலில் வழியும் தன்மையை புரிந்து ஒரு நபரை சடங்காச்சாரபடி வடிதல்களும் அடங்கும் ஒரு நபர் மீண்டும் சுத்தமாவதற்கு எடுக்க வேண்டிய படிகளை பற்றியும் விளக்குகிறது இது யாரையும் அவமானப்படுத்துவதற்காக அல்ல தேவனுடைய பிரசனத்தை மையமாக கொண்ட ஒரு பாளையத்தில் சமுதாயத்தை பாதுகாப்பதற்கும் ஒழுங்கை சீராக பராமரிப்பதற்கும் இது ஒரு முறைப்படுத்தப்பட்ட செயல்முறையாக இருந்தது மூன்றாவது குழுவினர் இறந்த உடலால் தீட்டுப்பட்டவர்கள் பிணத்தை தொடுவது ஒருவர் இறந்த கூடாரத்தில் இருப்பது மனித எலும்புகளை தொடுவது அல்லது கல்லறைகளை தொடுவது ஆகியவை இதில் அடங்கும் பின்னர் என்னாகமாம் பத்தொன்போதாம் அதிகாரம் இந்த வகையான தீட்டு பற்றியும் அது எவ்வாறு கையாளப்பட்டது என்பது பற்றியும் கூடுதல் விவரங்களை தருகிறது மரணம் என்பது பாளையத்திற்குள் ஒரு சாதாரண விஷயமாக கருதப்படவில்லை அது தீட்டோடு தொடர்புடையதாக இருந்தது ால் யே ஜீவனுள்ள தேவன் மேலும் அவர் இஸ்ரேலில் நடுவே வாசம் செய்ததால் பாளையம் தீட்டிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது எனவே என்னாகமும் ஐந்தாம் அதிகாரம் ஒரு கடுமையான செய்தியுடன் தொடங்குகிறது தேவனுடைய மக்கள் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் தேவனோடு சேர்ந்து பயணம் செய்தார்கள் தேவன் செய்ததால் பாதுகாப்பு தேவைப்பட்டது இந்த வாசஸ்தலத்தை பரிசுத்தமது மக்களை பாதுகாப்பாகவும் வைத்திருந்த வழிகளில் ஒரு பகுதி தோல்வியாதி உடலில் ஏற்படும் வடிதல் மற்றும் மரணத்தால் ஏற்படும் தீட்டு இந்த பிரிவுகளும் ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளது மேலும் அவை நம்முடைய படியின் அடுத்த பகுதிக்கு நம்மை வழிநடத்தும் யாவே தேவனே உமது மக்கள் நடுவில் வாசம் செய்வதற்காகவும் உமது பிரசனம் பரிசுத்தமானது என்பதை எங்களுக்கு கற்பித்ததற்காகவும் உமக்கு நன்றி பயபக்தியுடனும் கீழ்ப்படிதலுடனும் உதவுங்கள் பின்பற்றுவதற்கான ஞானத்தையும் உமது திருத்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கான தாழ்மையையும் உமது வழிகளில் நடப்பதற்கான பொறுமையையும் எங்களுக்கு தந்தருளுங்கள் தீட்டுப்படுத்தும் எதிலிருந்தும் எங்கள் வீடுகளையும் எங்கள் கூடுகைகளையும் எங்கள் வாழ்க்கையையும் பாதுகாத்தருளுங்கள் மேலும் நீர் எங்கள் நடுவில் வாசம் செய்யும் பொழுது எங்களை தூய்மையில் முன்னோக்கி வழி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்